ிா வேற்றைக்கணாயீத்தம்து நம சமசுகோஷாஷ்ம காஞ்சன்துலிய பிரி தீர்துனாத்மஸ்யம் லட்சத்த 22 23 இருபத்தி உபதேசம் பண்ணார் அதைத் தொடர்ந்து இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லுகிறார் ஏற்கனவே பல முறை சொன்னது தான் பதியறதுக்காக உபதேசம் பண்ணுகிறார் சமதுக்க சுகா துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக பார்க்கிறான் சமமாக பார்க்கிறான்னா அதில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம் துக்கத்தை வெறுப்பதும் இல்லை சுகத்தை விரும்புவதும் இல்லை துக்கத்தை வெ வெறுக்காத சுகத்தை விரும்பாத சமநிலை மனதின் சமநிலை பேலன்ஸ்டு மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அதுக்கு காரணம் பிரம்ம ஜானம் மெய்ப்பொருளை பற்றின அறிவு அதனால இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாத மனநிலையை உடையவன் ஸ்வச்சகா ஸ்வச்சகான்னு சொன்னால் தன்னில் தான் இருப்பவன் அர்த்தம் உடலையோ மனதையோ தானாக கருதாதவன் அர்த்தம் உணர்விலேயே நிலைத்திருப்பவன் தன்னை உணர்வாக உணர்ந்து அந்த உணர்விலேயே நிலைத்திருப்பவன் இந்த மனம் உடல்களோடு தன்னை இணைத்து கொள்ளாதவன் அதுதான் ஸ்வஸ்தகா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகா இந்த விருப்பு விருப்புக்கு காரணமான பொருள்கள் லோஷ்டம்னு சொன்ன மண்ணு அஸ்மன்னு சொன்ன கல்லு காஞ்சனகான்னு சொன்னா தங்கம் பொருள்கள்ல சமமாக இருக்கிறான் பொருள்களையும் விரும்புவதில்லை சமதுக்க சுகாலே அடங்கிவிட்டது இருந்தாலும் மனசில் பதிகிறதுக்காக சொல்கிறார் மண்ணை வெறுப்பதோ கல்லை வெறுப்பதோ அல்லது மண்ணையும் கல்லையும் விரும்புவதோ காஞ்சனத்தை விரும்புவதோ வெறுப்பதோ கிடையாது பெரும்பாலானவர்கள் தங்கத்தை விரும்புவார்கள் ஒரு சிலர் வைராக்கியத்தின் காரணமாக தங்கத்தை வெறுப்பார்கள் இவன் அதை தொடுவதும் இல்லை அதை ஒரு பொருட்டாக மதிப்பதே இல்லை தன்னுடைய மதிக்காதவன் தன்னுடைய பொறுப்போடு பார்த்து தவிர அதை ஒரு முக்கியமான சத்தியமான பொருளாக கருதுவதில்லை அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி ஓடும் பொன்னையும் ஒக்கவே காண்பார்னு தமிழ சொல்லுவாங்க அது மாதிரி சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகா மண் கல் பொன் இவைகளில் சமமாக இருப்பவன் அப்படியே துல்லிய பிரியா பிரியகா பிரிய அப்பிரிய விஷயே துல்லியகா துல்லியம்னாலும் சமந்தான் தன்னிடத்தில் அன்போடு இருக்கிறவன் அன்பில்லாமல் இருக்கிறவன் இருவரிடத்திலும் விருப்ப வெறுப்பில்லாமல் இருக்கிறான் ஆக அன்பு செலுத்துபவனாக இருந்தாலும் சரி அன்பை செலுத்தாமல் தன்னை வெறுப்பவன் இவன் எதையும் விரும்புவது வெறுப்பதும் இல்லை இவனை விரும்புகின்றவர்களையும் வெறுக்கின்றவர்களையும் இவன் விரும்புவதோ வெறுப்பதோ கிடையாது என்பது கருத்து துல்லிய பிரியா பிரியகா துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி தீரகான்னு நடுவில் ஒண்ணு இருக்கு தீரகான்னு விவேகி அப்படின்னு அர்த்தம் நிந்தாத்ம சஸ்துதிஹி துல்லியா துல்லிய நிந்தாத்ம தன்னை நிந்திப்பவனையோ தன்னை புகழ்பவனையோ முதல்ல மனசில் அன்பு அதை பற்றின அர்த்தத்தில் சொன்னார் தன் மீது அன்புள்ளவன் அன்பு இல்லாதவன் இங்கே வந்து தன்னை இகழ்ந்து பேசுபவன் புகழ்ந்து பேசுபவன் அவர்களையும் விரும்புவதில்லை வெறுப்பதில்லை எல்லாம் மனசில் பதியறதுக்காக சொல்றார் ஆக யாராவது இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் யாராவது அன்புடையவர்களாக இருந்தாலும் அன்பு இல்லாதவர்களாக இருந்தாலும் அது பொன்னாக இருந்தாலும் அது மண்ணாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எவற்றினாலும் மனம் பாதிக்கப்படாத ஒரு பொறுப்புணர்வு மிக்க அதே சமயம் உடல் மனம் இவைகளிலிருந்து நன்கு தன்னை விடுவித்து கொண்ட குணா தீத்தனுடைய லக்ஷணமாக இதை பகவான் உபதேசித்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் குணா தீத்தனாவதற்கு உபாயம் சொல்ல போகிறார் மூணு ஸ்லோகத்தில் குணா தீத்த லட்சணம் சொல்லியாச்சு குணா தீத்தத்துக்கு உபாயத்தை சொல்றது ஸ்லோகத்தில் படிக்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம்